நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்களால் மீளும் லியூகோடர்மா அதாவது வெண்புள்ளிகள் வெண்குஷ்டம் போக நுண்ணா இலையை அரைத்து பசையாக்கி ஸ்ரோபாத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அந்த நல்லெண்ண இந்த நுண்ணா இலை பசைய கலந்து சிம்லியே வச்சு கொதிக்க வச்சு நல்லா காய்ச்சி மணற்பாங்காரளவுக்கு காய்ச்சி அதை இறக்கி ஆறு வச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து வெண்புள்ளிகள் மேலே தினமும் தடவிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இதை இந்த லிக்விடை வந்து தினம் ஒரு ஸ்பூன் அளவு நம்மளும் உள்ளுக்கும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இந்த வெண்புள்ளிகள் மறைந்து தூளின் நிறம் பழைய நிறம் வந்துடும் வெகு விரைவில் இந்த வெண்புள்ளிகள் குணமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்